ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்கள் பார்த்துன்னு வர்ற வரிசையில் தீர்த்தத்தினுடைய முக்கியத்துவம் ஜலத்தினுடைய பெருமையை பார்த்துன்னு வரோம் தீர்த்தமில்லாமல் ஜலமில்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை முதல்ல ஆச்சேபணம் பண்ணிட்டு தான் அத்தனை ஒரு அனுஷ்டானங்களையும் ஆரம்பிக்கணும் அந்த ஆச்சபணம் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப சரீரத்தில் சுத்தி ஏற்படுறது அப்படின்னு மகரிஷிகள்லாம் நமக்கு காண்பிச்சுருக்கா அதனால தான் அச்சாந்தேன கர்த்தவியம் ஆச்சபணம் பண்ணிட்டு தான் எதையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நமக்கு காண்பிச்சுருக்கா புருஷாளுக்கு மட்டும் இல்லாமல் புருஷா ஸ்திரிகள் குழந்தைகள்னு அத்தனை பேருக்கும் இந்த ஆச்சபணம் உண்டு அப்படியே அந்த தீர்த்தம் நமக்கு ரொம்ப சுத்தியை கொடுக்கறது நாம் தினப்படி உபயோகப்படுத்துகிற தீர்த்தம் அசுத்தம் பண்ணுறோங்கிறதுனால தான் அங்கங்கே வருணனை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கோம் அவ்வப்பொழுது நாம் தினப்படி ஸ்நானம் பண்ணுற பொழுது கூட ஸ்நானம் பண்ணின பிறகு கை நிறைய ரெண்டு கையிலேயும் ஜலம் எடுத்துட்டு தர்ப்பணம் பண்ணுறது என்னென்னா இன்மையா தூஷித்தம் தோஜம் சரீரமல சஞ்சயாது தத்தோஷ பரிஹாராய யக்ஷ்மானம் தற்பயாமியகம் அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா என்னால் ரொம்ப அசுத்தம் பண்ணப்பட்டிருக்கு இந்த தீர்த்தம் சரீரமல சஞ்சயா சரீரத்தில் ஒட்டின்னு இருக்கிற அழுக்குகள்லாம் போகிறதுக்காக ஸ்நானம் பண்ணினதின் காரணமாக இந்த தீர்த்தம் அசுத்தமாக ஆயிடுத்து தத்தோஷ பரிகார அந்த தோஷம் போகிறதுக்காகவும் அதனால் எந்த ஒரு பாபம் வரப்படாதுங்கிறதுக்காகவும் யுஷ்மானம் தர்பயாம்யம் யுக்ஷ்மாவை உத்தேசித்து நான் இந்த தர்ப்பணத்தை தர்ப்பணம் பண்ணுறோம் அங்கங்கே தீர்த்தத்தை பிரார்த்தனை பண்ணுறோம் நாம் உபயோகப்படுத்துகிற தீர்த்தம் அசுத்தம் பண்ணுறோங்கிறதுனால தான் அங்கங்கே வருணனை நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் என்ன வருணந்தான் ஜலாதிபத்தின்னு பேர் வருணன் அர்ச்சனை பண்ணுற பொழுது அப்பாம்பதையே நமகான்னு ஒரு நாம ஜலத்துக்கு அவர்தான் அதிபதி ஜலாதிபதியே நமகான்னு ஒரு ஜலத்துக்கு அவர்தான் வருணன் அப்படி நாம் அசுத்தம் பண்ணிவிட்டு நாம் எதுவுமே பண்ணாமல் பேசாமல் இருந்துட்டால் நமக்கு வருண கிரகம்னு வியாதி வந்துடும் வருணக்கிரகம்னா கிட்னி ட்ரபிள் வியாதி வந்துடும் அதேனால அதேனால தான் நமக்கு அங்கங்கே வருணப் பிரார்த்தனைனு வச்சுருக்கா சந்தியா வந்தனத்திலையே வருணனை பிரார்த்தனை பண்ணுறோம் சாயங்காலம் வருணோபஸ்தானம்னு நமக்கு வச்சுருக்கா எதுக்குன்னா நாம் உபயோகப்படுத்துகிற தீர்த்தங்கள்லாம் அசுத்தம் பண்ணிடுறோம் அப்படிங்கறதுனால தான் அப்படி வச்சுருக்கா அந்த ஜலம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நாம் உபயோகப்படுத்துகிற ஜலம் இப்போது இந்த நாளில் என்னென்னா நாம் ஜலத்தை அசுத்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுத்து இந்த நாளில் இப்படி போகப்படாது இப்படி போக விடப்படாது ஏன்னால் ஜலத்தினுடைய உபயோகமும் இப்போ ஜாஸ்தியாக போயிடுச்சு பழைய நாளில் எப்படின்னா ஒரு வாலி ஜலம் கிணத்துல இறச்சி வச்சுட்டு ஒரு ஒரு சொம்பாக எடுத்து உபயோகப்படுத்துவாள் ஒரு சொம்பை எடுத்து உபயோகப்படுத்தினா அரை லிட்டரு தான் செலவாகும் அப்படி உபயோகப்படுத்தின்னு ஜலத்தினுடைய செலவும் குறைச்சல் அப்படி உபயோகப்படுத்தினா இப்போ இந்த போர்லாம் போட்டு ஜலத்தை உறிஞ்சிருதுன்னு வந்த அப்புறம் திறந்து விட்டால் தண்ணி கொட்டிகிட்டு இருக்குது நாம் கையிலம்பிக்கிறதுக்கு ஒரு சொம்பு ஜலம் உபயோகப்படுத்துகிறதுக்கு பதிலாக டேப்பை தகுந்து உபயோகப்படுத்துகிற பொழுது அரை லிட்டர் ஜலத்துக்கு பதிலாக சுமாராக ஒரு மூணு லிட்டர் ஜலம் நாம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படி ஜலத்தினுடைய உபயோகம் ஜாஸ்தியாக போயிடுது துணி துவக்கிறதுக்கு ஜலம்னா அந்த ஒரு மிஷின் ஒன்று வருது அந்த மிஷின் ஓட ஆரம்பித்ததுலேருந்து ஜலத்தை இழுக்க ஆரம்பிச்சுடுறது பார்த்தா சோப்பும் நுறையுமா ஜலம் ஓடிகின்றே இருக்குது அந்த அளவுக்கு ஜலத்தினுடைய உபயோகத்தை நாம் அதிகப்படுத்தினதுனால நமக்கு போகிறல்ல ஜலம் மேலும் ஜலம் ஓடினா அங்கங்கே பூமியில் இறங்கும் ஒரு ஒரு வீட்டுக்கு பின்னாடியும் ஜலம் போச்சுன்னா அங்கங்கே பூமியில் இறங்கும் கீழே ஜலத்தினுடைய மட்டம் கீழே போகாமல் இருந்தது இந்த டிரைனேஜ் சிஸ்டம்னு இதெல்லாம் வந்தப்பறம் நாம் உபயோகப்படுத்துகிற ஜலம் பூரா சுமாராக ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு எடுத்துன்னு போய்டுற ஜலத்தை எடுத்துன்னு போய் அங்கங்கோ கொண்டு போய் பண்ணுறதுனால நம்ம இருக்கிற இடத்துல பூமியில் ஜலம் இறங்கலை அப்போ ஜல மட்டம் எப்படி உயரும் அப்படியெல்லாம் நம்ம நவீனத்தை கொண்டு வர கொண்டு வர நமக்கு சிரமங்கள் தான் ஜாஸ்தியாக எடுத்து சில விஷயங்களில் சில விஷயங்களில் சௌகரியமாக இருந்தாலும் பல விஷயங்களில் சிரமங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது அங்கங்கே கீழே இறங்கணும் ஜலம் அப்போ தான் கீழே பூமியில் ஜலமட்டம் உயரம் அப்படி வச்சிருக்கா அதுதான் பழைய நாள் முறையை நாம் மாற்றாமல் இருக்கணும் சில தவணா மாற்றிக்கலாம் அநேகமாக அந்த ஜலம் பூமிக்கு போகணும் அப்போ சுத்தம்னு சாஸ்திரமே சொல்கிறது ஆப்பகா பூமிகதா சுத்தாகான்னு ஜலம் பூமியில் இறங்கினா தான் சுத்தம் இதை மகாபெரிவா ஒரு சம்பவத்தில் நமக்கு உணர்த்திருக்கா அதுதான் மகாபெரிவாளுடைய அவதாரத்தை ஈஸ்வர அவதாரம்னு நாம் சொல்கிறோம் சாட்சாத் பரமேஸ்வரனே மகாபெரிவாலாக அவதாரம் பண்ணியிருக்கான்னு ஏன்னு அவருடைய ஒவ்வொரு செய்கையிலையும் தர்மங்களை நிறைய நமக்கு காண்பிச்சிருக்கா ஒரு அனுபவம் மகாபெரிவா ஒரு சமயம் நாலு கோபுரம் உள்ள கோவில்கள்லாம் பாராயணம் ஏற்பாடு பண்ணி பண்ணணும்னு உத்தரவு பண்ணினான் எல்லா இடங்கள்லேயும் பாராயணங்கள் ஏற்பாடு பண்ணி நட நடந்தது இன்னும் தொடர்ந்து அப்படி பண்ணுற பொழுது என்ன பண்ணுற வழக்கம்னா அந்த பாராயணம் முடிஞ்சு அந்த பாராயணம் பண்ணின வேத அந்த கலசத்தில் அவாகனம் பண்ணின அந்த தீர்த்தம் எல்லாத்தையும் எடுத்துன்னு பெரியவாழ்கிட்ட போகிறது பெரிவாழ்கிட்ட வச்சு அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் அப்படி ஒரு இடத்துல பாராயணம் பூர்த்தி அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு அந்த வேதா அந்த பாராயணம் பண்ணின அந்த வித்வான்களையும் அழைச்சிட்டு ஒரு வேன் ஏற்பாடு பண்ணி நேராக பெரியவாழ்கிட்ட எடுத்துன்னு போனா அந்த தீர்த்தம் எல்லாத்தையும் பெரியவா மடத்தில் ஒரு பில்லு மடத்தடிலும் மண்ணில் உட்கார்ந்துருக்காள் அங்கே கொண்டு போய் தீர்த்தத்தை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணோடனே பெரியவாளுக்கு வா அத்தனை பெரியும் ரொம்ப சந்தோஷம் உடனே அத்தனை பெரிய உட்கார சொல்லி பேசின்னு இருந்த பாராயணங்கள்லாம் என்ன நடந்ததா அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து சவண மணி நாளா பாராயணத்தை அவளுக்கு தங்கறதுகள்லாம் எங்கே ஏற்பாடு பண்ணித்து பாராயணம் பண்ணவெளெலாம் சந்தோஷமாக இருந்தாலும் அவளுக்கு சம்பாவனையெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு பெரியவா விசாரிச்சுட்டுருக்காள் அப்படி விசாரிக்கிற பொழுது அந்த குடத்து தீர்த்தம் வச்சிருக்கு பக்கத்தில் வலது கையை அந்த குடத்து மேலே வச்சுருக்கா பெரியவா வச்சுட்டு பேசின்னு இருக்கா அந்த குடம் மண்ணில் வச்சதுனால ஸ்திரமாக இல்லாமல் ஆடுறது ஆடிண்டே இருக்குது பெரியவா பேச பேச அந்த குடத்தை எடுத்துன்னு வந்தவ வரக்கு ஒரே கவலை இந்த தீர்த்தம் கொட்டி போய்ட்டு போகிறதே மெனக்கெட்டு அங்கேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்து கீழே கொட்டி போயிட போகிறதேன்னு கவலை அவருக்கு அப்படி பெரியவா பேசிகிட்டே இருந்தாள் அண்ணா நடந்ததா பாராயணம் பண்ணுவாலாம் சந்தோஷப்பட்டாலா ஜனங்கள்லாம் நிறையா வந்து கேட்டாலா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பெரியவா பேசிகிட்டே இருக்கிற பொழுது அவர் நினச்ச மாதிரி அந்த குடம் சாஞ்சு விடுத்தும் கீழே கொட்டி போயிடுத்து மண்ணில் அந்த தீர்த்தம் தடாறுன்னு கொட்டி கொண்டு வந்தவருக்கு தூச்சி வாரியும் போட்டு விடுத்தோம் அடாடா பெரியவா அந்த மண்ணில் விழுந்த தீர்த்தத்தை எடுத்து தானும் புரோஷனம் பண்ணிட்டு அங்கே அந்த பாராயணம் பண்ணிவிட்டு அந்த வேத வித்வானுகளுக்கும் புரோக்ஷனம் பண்ணிவிட்டோம் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பெரிவாக புரோக்ஷனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக எல்லாம் விசாரிச்சுட்டு பெரிவாக உள்ளே போயிட்டான் அனுஷ்டானத்துக்கு அவளாக ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக பேசிட்டு இருந்தாலும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இத்தனை கிலோமீட்டர் கீழே வைக்கப்படாதுன்னு மடியிலேயே வச்சு அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்தும் கூட பெரிவா அபிஷேகம் பண்ணிக்க முடியாமல் போயிட்டதேன்னு கவலை எடுத்துன்னு வந்த வாளுக்கு பெரிவா உள்ள போயிட்டு அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு அனுப்பிச்சாள் கூப்பிட்டு அனுப்பி அங்கேருந்து இவ்வளவு தூரம் அந்த தீர்த்தத்தை மடியிலேயே வச்சு எடுத்துன்னு வந்து பெரியவா சந்நிதி வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தும் கூட பெரியவா அதை அபிஷேகம் பண்ணிக்கலையேனு ரொம்ப கவலையாக இருக்கோ அப்படின்னு கேட்டான் ஆமான்னு சொல்லி வச்சா ஆவாலும் அப்போது பெரியவா சொன்னால் பன்னெண்டு நாள் பாராயணம் நடந்திருக்கு அந்த தீர்த்தம் பதிமூணு நாளாக எடுத்து வச்சிருக்கு இந்த தீர்த்தம் கங்கா தீர்த்தமாக இருந்தால் அது எப்பொழுதும் சுத்தம் ஆனால் பாக்கி தீர்த்தமாக இருந்ததுன்னா ஒரு நாள் தான் அந்த தீர்த்தத்துக்கு மடி அதுக்கப்புறம் விழுப்பாகிடுறது அது அந்த தீர்த்தத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னா ஆபஹா பூமிகத்தா சுத்தாகான்னு அந்த தீர்த்தத்தை பூமியில் விட்டுட்டால் ரொம்ப சுத்தமாக ஆயிடுறது அப்படிங்கிறதுனால தான் கீழே கொட்டி தந்த தீர்த்தம் அதை எடுத்து நாம் எல்லாரும் புரோக்ஷனம் பண்ணின்றதுனால அபிஷேகம் புண்ணியம் நம்ம அத்தனை பேருக்கும் உண்டு பெரியவா சொன்னான் இந்த தர்மத்தை பெரியவா அந்த இடத்துல காண்பிச்சிருக்கா அப்படி பெரியவாருடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் தர்மம்னு பார்த்தா ஒரு ஒரு தர்மமும் இருக்கும் அவருடைய சரித்திரத்தில் அப்படியே அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு பூமியில் கொட்டணும் ஆகியனால்தான் நாம் குடத்துலேயோ வாலியிலேயோ எதில் தீர்த்தம் எடுத்து வச்சாலும் ஒரு நாளைக்கு தான் அந்த தீர்த்தம் மடி மறுநாளைக்கு விழுப்பாயிடுறது அந்த தீர்த்தத்தை எப்படி மடி பண்ணுறது அப்படின்னா எடுத்து வச்ச தீர்த்தத்தை மறுநாளைக்கு கீழே கொட்டிடணும் அல்லது அதில் கொஞ்சம் மண்ணை போடணும் அந்த தீர்த்தத்தில் மண்ணை போட்டுட்டால் ரொம்ப சுத்தி ஆகிடுறது அதான் ஒரு நாளைக்கு மேலே கலசங்கள்லாம் ஆவாகனம் பண்ணி வைக்கிற இடத்துல கங்கா தீர்த்தம் வச்சுக்கிறதுன்னு வழக்கம் கங்கா தீர்த்தம் எத்தனை நாளைக்கு எடுத்து வச்சாலும் அத விழுப்பாக ஆகாது மடியாகிடுறது ஏன்னா பரமேஸ்வரனுடைய சிரசிலிருந்து வந்தது கங்காஜலம் அது எப்பொழுதும் சுத்தம் பாக்கி தீர்த்தங்கள்லாம் ஒரு நாளைக்கு தான் மடி இப்போ இந்த குடிக்கிற ஜலங்கள்லாம் பைப்பில் வர்றத நாம் பிடிச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியிருக்கு ஒரு நாட்டு ஒரு வருது சில ஊர்களில் பத்து நாளைக்கு ஒரு தடவை வருது அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கிறோம் அந்த தீர்த்தம் சாஸ்திரப்படி விழுப்பு அதை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது அப்போ எப்படி குடிக்கிறது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னா அதில் கொஞ்சம் மணலை போட்டுடணும் அந்த குடத்தில் மணலை போட்டுட்டால் அந்த தீர்த்தம் மடியாக ஆயிடுறது உபயோகப்படுத்தும் அப்படி பண்ணாமல் நாம் அதை உபயோகப்படுத்தினா சுறாப்பான சமம் பவையதுன்னு கல் குடித்ததுக்கு சமமாக ஆயிடுறது அப்படி நாம் ஆக விடப்படாது அப்படி தீர்த்தத்தினுடைய முக்கியத்துவம் நிறையா சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நாம் மனசில் வச்சுண்டு அந்த சுத்தமாக அந்த தீர்த்தத்தை எடுத்து வச்சுண்டு நாம் உபயோகப்படுத்துகிற தீர்த்தம் சுத்தமாக எடுத்து வச்சிக்க முடிகிறதோ முடியலையோ அனுஷ்டானங்களுக்கு உபயோகப்படுத்துகிற தீர்த்தம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண உபயோகப்படுத்துகிற தீர்த்தத்தையாவது பிளாஸ்டிக்கு அலுமினியம் எவர் சில்வர்னு இல்லாமல் செம்பு வெங்கலம் இதுபோல் பாத்திரத்தில் எடுத்து அதை உபயோகப்படுத்தணும் நாம் குடிக்கிற டம்ளர் செம்பில் வச்சிக்கக்கூடாது செம்புனால் குடிக்கக்கூடாது எடுத்து வச்சுக்கலாம் செம்பில் தீர்த்தத்தை எடுத்து வச்சு அதை வெங்காய டம்ளார்லேயோ வெள்ளி டம்ளார்லேயோ சாப்பாடுறதுன்னு வச்சுட்டா சரீரத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியம் சாஸ்திராய்ச்ச சுக ஆய்ச்சான்னு சாஸ்திரப்படி நாம் வாழ ஆரம்பித்தா அது ரொம்ப சௌக்கியத்தை கொடுக்கும் சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களே இன்றைக்கி நாம் தெரிஞ்சுட்டோம் இன்னொரு தர்மத்தோடு அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கணும்